الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك لا محمد وعلى ال محمد كما بارك على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صلى الله عليه واله وازواجه وذريته واصحابه واهل بيته اجمعين أعوذ بالله رب العرش العظيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَنُنَزِّلُ مِنَ مَا هُوَ شِفَاءُ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا إِلَّا <خَصَارًا> صدق الله العظيم நிகரற்ற அன்பாலன் அல்லாஹுவின் பெயரை கூற வேண்டிய பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் மேலானகரம் அவர்கள் வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சபாச்கள் நல்ல முஸ்லீம்கள் முஹ்மீன்கள் அனைவரும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா எந்த ஒரு நாள் இவ்வளோ அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜென்டம் அவர்களுக்கு தங்கு முடக்கமாக கிடைப்பட்டு நல்லா கபுள் செய்வானா அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய வீட்டிலே நேராக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து தப்புவா ஓடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் அல்லாஹுவின் அடி அருகே அல்லாஹா எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் வழிபாடு இந்த ரமல்லானையும் அல்லாஹ் எங்களுக்கு அடைய செய்திருக்கிறான் இந்த ரமல்லானுடைய மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம் மக்களுக்கு நரக விடுதலையே துன்பங்களிலே கஷ்டங்களிலே பங்கெடுக்க வந்த மாதம் வாழ வைக்க வந்த மாதம் எங்களுடைய துன்பங்களை எல்லாம் கலைந்து பாவங்களை எல்லாம் கலைந்து நன்மைகளை விதைத்து உள்ளத்திலே ஆன்மாவிலே நல்ல நல்லெண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு மாதம் எனவே அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எங்களுடைய இமாமாங்கிய பலான் இந்த மாதத்திலே அருளப்பட்டது மிக முக்கியமான ஒரு காரணம் அன்பான அல்லாஹுவின் உள்ளார்களே அல்லாஹு இந்த உலகத்திலே சந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மொஹஜிதா இருக்கும் என்றார் தொடர்ப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பான அல்லாஹே நன்றி பற்றி சொல்கின்ற போது وَإِنَّهُ يَعْلُ وَلَا يُعْلَى عَلَيْهِ உயர்ந்து கொண்டே சொல்கிறது இந்த குரான் சாழ்ந்தது கிடையாது என்பதாக இஸ்லாத் சொல்கிறார் அன்பான அல்லாஹு நடத்தினார்களே இந்த குரான் எப்படி சிறப்பானதோ குரானை சுமந்து கொண்ட ல் க அவர்களுக்கு ஒப்படைத்தார் அன்பானவர்களை வானவர்களின் தலைவர் அலிஸ்லாம் அவர்கள் நாங்கள் மலைகளின் மீது விளக்க நாடினால் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் அந்த மலை கூட அதை சுமந்து கொள்ளாதே மீது மலையின் மீது இறக்கினால் அந்த மலை கூட அந்த குரவானில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மலை கூட பஞ்சா இருக்கும் அந்த மலை கூட அல்லாவுடைய அற்றதாக இருக்கிறது சுமந்தால் அது பலவீனப்பட்டு விடும் அது சுமந்தால் அது மிகவும் கஷ்டத்தில் ஆளாகிவிடும் என்ற விஷயத்தில் அல்லாஹ் பிராணிலை சொல்லுகின்றான் அன்பானவர்களே இந்த உலகத்தில் மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு இருக்கும் என்றால் அது மலைதான் அது மலையை விட பிரமாண்டமான ஒரு படைப்பு இந்த உலகத்தில் எங்களுக்கு சொல்வதற்கு உதாரணம் இல்லை மிகவும் உடம்பு கொடுத்த ஒருவரை சொல்வோம் என்று சொல்லுவோம் கணிமானவர்களே மலைகளின் மீது நட்டி வைத்திருக்கிறான் இந்த அசையாமல் இருப்பதற்காக எனவே அல்லஹா ஒரு கால இந்த மலையின் மீது கூட இறக்கினால் அந்த மலை கூட அந்த புரானில உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கும் ஆனால் அந்த அதற்கு நியாயம் சொல்லுவே சுமந்து கொண்டார்கள் உள்ளத்திலே சுமந்து கொண்டார்கள் சந்தர்ப்பங்களே சந்தர்ப்பங்களே சொல்லவதாக அரைவற்ற அவர்களுக்கு வேர்வை வடிந்து கொண்டிருக்கும் அந்த பெருமதியானது மிகவும் கஷ்டப்பட்டு சொல்வதாக சுமந்து கொண்ட குரு இன்று எனக்கும் உங்களுக்கு நேரு வழி காட்டக்கூடிய குருஹான் அதே போல இந்த புகான் இறக்கப்பட்ட மாதம் மாதம் இந்த மாதமும் சிறந்த மாதம் இந்த மாதமும் சிறந்த மாதம் இந்த மாதத்திலே ஒப்படைத்தார்களே அந்த சொல்லுகின்றான் அந்தருடைய இரவு இருக்கிறேன் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு கனிமானவர்களே இறக்கப்பட்டதனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களே இந்த உலகத்திலே பலவிதமான பொறுப்புகளை கடமைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான் எந்த பொறுப்பும் இல்லாத யாருமே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பொறுப்புகளை தந்திருக்கிறான் அந்த வகையிலே நாம் எங்களுடைய செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதே போன்று அவர்களுக்கு உறவுகள் பெற்றோர்கள் எங்களுடைய அயலவர்கள் சகோதர சகோதரிகள் எங்களுடைய ஊரார் இப்படி பலருக்கு பல கடமைகள் செய்யக்கூடிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம் அதே போன்று இன்னி உங்களை வழிகாட்டக்கூடிய எடுத்து நோக்கலாம் குரவானுக்கும் எங்களுக்கு இடையிலான தொடர்பை ஆறு வகையில நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று அந்த குருவான் இருக்கிறதே மிகவும் பெருமதியான ஒரு வேதம் மிகவும் பெருமதியான ஒரு ஏடு நிறைந்த ஒரு அற்புதமான அல்லாஹுடைய வசனங்கள் அன்பானவர்கள் நிச்சயமா இந்த குரான் இருக்கிறது இந்த ஹொர்வான்ல அல்லா மிகப்பெரிய சிபா வச்சிருக்கிறான் வெளியில ஒரு நோய் இருந்தா தடுமலா காய்ச்சலா இருக்கக்கூடிய நோய்களுக்கு அல்லாஹ் அருளாக அல்லாஹ் தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே அதை நினைக்க வேண்டும் அதனுடைய அதன் மூலமாக நீங்கள் ர பெற்று வேண்டும் தங்களை சா இந்த எனக்கு வழிகாட்டும் அது களிமா சொன்னவராக இருக்கலாம் களிமா சொல்லாதவராக இருக்கலாம் பொருவான யாரெல்லாம் அநியாயமாக பாக்குறாங்களோ பொருவான யாரெல்லாம் பேசுறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு புறவான் அவரது கைத்தீரத்தை காலத்துல இஸ்லாமத்தின் எதிரிகள் இந்த குர்வானுடைய வசனங்களை கேட்க கூடாது என்று காதலே இரண்டு காதலையும் பஞ்சியை குத்திவிட்டு பலரும் பலர் குணத்திலே சொல்லுவார்கள் ால் ஓடுகின்றே மூன்று நான்கு நபர் யாருக்கும் தெரியாம தனித்தனியாக காதிலிருந்து பையை எடுத்து விட்டு ஒளிஞ்சி ஒளிஞ்சி கேட்ட செய்திகளை வரலாறுல படிக்கிறோமா இல்லையா எனவே பகவான் அழகாக கேட்கக்கூடிய அழகாக ஓதக்கூடிய ஒரு வேதமாக பகவான் இருக்கிற அன்பானவர்களே மட்டும்தான் நிறோம் நன்மைக்காக ஓத வேண்டும் என்பது ஒரு பகுதி ஆனால் என்னென்ன நோக்கத்துக்கு ஓதப்படுவதோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஓகே வறுமையான கத்தமான நிலையில அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய அடக்கி வைக்கிறார் இரக்கத்தை அவங்களுக்கு சொரிவான் யாரு சைத்தான விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடய அல்லது சூரா பக்கராவுடைய சில பகுதிகளையோ ஓதி வருகிறார் என்றால் அல்லாஹ் அந்த வீட்டிலே சைத்தானுக்கு குளிருக்க அனுமதி அளிக்க மாட்டான் எனவே வெறுமனே பொ நன்மைக்காக மட்டும் ஓதுறது அல்ல புகவான் என்னென்ன நோக்கத்துக்காக ஓதுறோமோ அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அன்பான அல்லாஹு முன்னாடியார்களே இன்றைக்கு நாம என்ன செய்றோம்டா புத்தகத்துக்குற கண்ணியும்முதாயிருக்கு இந்த குரானுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்றும் இந்த குரான நாங்க ஓத வேண்டும் முதலாவது ஓத வேண்டும் சொன்னார்கள் அவரு சொன்ன யார் இருந்து ஒரு அருப்ப ஓடுகிறாங்களோ அவங்களுக்கு அல்ல நன்மையை கொடுப்பார் ஒரு நன்மை அத போல பத்து மடங்காக்கி அல்லாஹ் கொடுப்பான் ஒரு பொன் ஹருன் ஹருபொன் அலிப் என்பது ஒரு ஹருப்பு லாம் என்பது ஒரு ஹருப்பு மீன் என்பது ஒரு அருப்பு இது மூன்றுக்கு முப்பது நன்மைகள் என்ற கருத்தை அவரது நாயம் சொல்லோ அலை சொன்னார் அவர் என்ன சொன்னார்கள் யார் அலாக திருத்தமாக ஓதுராமலோ மனசில் கிவாமில் தங்கையான மறக்குமார்கள் அல்லா அவங்களை எழுப்பாற்றுவான் என்பதாக அதற்கு நாயம் சொல்ல சொன்னார்கள் யாரெல்லாம் ஆற்றல் சக்தி இல்லையோ குருவான சிக்கி சிக்கி ஓதுக்கு முயற்சி பண்றாங்களோ அல்லா அவங்களுக்கு இரண்டு விதமான நன்மையை அல்லாஹுகளே யாரெல்லாம் குருவான் ஓதுறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு அவன் நாங்க நாளை மறுமையில அல்லாவுக்கு முன்னால கையை கட்டிட்டு நிப்போம் எங்களுக்கு அவனுடைய நம்ம மாத்திரம் இல்லையா மாதம் எனக்காக விடயா அல்லா உன்னுடைய அல்லாவிட சில அண்டாடுகின்ற போது நாளை வறுமையில் அல்லா எங்களுக்கு நிம்மதியை தருவான் அன்பானவர்களே பொருவான நாங்க நினைச்ச மாதிரி ஓத முடியாது பொதுவான ஓது ஒரு முறை எடுக்கிறது மலர்து நாயம் செல்லம் லாக செல்லம் அவர்கள் நீங்க திருத்தமாக அழகாக தஜ்வீன் முறையிட ஓதுங்க ஒரு பாட்டை படிக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு மெட்டு இருக்குது ஒரு மெட்டு இருக்குது கவிதைக்கு ஒரு மெட்டு இருக்குது நியூஸ் வாசிக்கிறோமா அதுக்கு ஒரு முறை இருக்குது கண்ணியமான அல்லா அதே போன்ற அல்லாவுடைய ஓதினால் தான் முழுமையான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் எனவே வெறுமனே ஒரு புத்தகத்தை படிக்கிறத போலவான அவத முடியாது வெறுமனே ஒரு செய்தியை வாசிக்கிறத போலவான அவத முடியாது ஒவ்வொரு இருக்கும் அந்த அறுநூறு பக்கங்களை இலகுவாக ஒரு மாதத்துல ஓதி முடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் பரவலான தொழுக தொழுகிறோம் ஒரு தொழுகைக்கு பின்னால நாலு பக்கம் நாங்க ஓதி வந்தா ஐநாளு இருபது ஒரு நாளைக்கு இருபது பக்கம் இலகுவாக ஓதுவோம் இருபது தர முப்பது அறுநூறு மாதத்துல ஒரு குருவான இலகுவாக முடிக்கலாம் யாரெல்லாம் இரண்டு குருவான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்களோ அவங்க ஒரு பரவான தொலைகைக்கு வந்து பல்லான தொலைகைக்கு முன்னால நாலு பக்கங்கள் பல்லாண தொலைகைக்கு பின்னால நாலு பக்கங்கள் வரும் நேர தொழுகைக்கு எட்டு பக்கங்கள் ஓதினால் அவர் இலகுவேன் ஒரு மாதத்துல இரண்டு குருவான லேசாக முடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கல கஷ்டமா இருக்குது வேலை பருவா இருக்குது அல்லது நோயா இருக்குது கொஞ்சம் கூட ஓதிக்கொண்டா இலகுவாக ஓதி முடிச்சு விடலாம் கனியமானவர்களே என்ன செய்ய நோம்பு வந்தா மட்டும்தான் குறைவான ஓதுறது யாராவது மௌசா போனா மட்டும்தான் யாசி ஓதுற மாதிரி நோம்பு வந்தா மட்டும்தான் குறைவான உதறது கனியமானவர்களை இப்படி யாரெல்லாம் செய்வாங்களோ நிச்சயமா அல்லா தாளை மறைமையில சொல்ல வேண்டி கண்ணி மாணவர்களே நாளும் ஓதுவோம் உலக செய்திகளை பத்திரிகை எடுத்து படிக்கிறோம் ஆனால் உங்களை நாளை வறுமையில துவருக்கத்துல செய்யக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் சிபார் செய்யக்கூடிய நாளை வறுமையில அல்லாஹுக்கு முன்னால் மண்டாடக்கூடிய இந்த பொருவானை நாங்கள் ஓதக் கூடாதா உலக செய்தியை பார்க்க வேண்டியதற்காக நீ பத்திரிகையை படிக்கிறோம் இந்த உலகத்திலே பரிசைகளை பாசாக வேண்டும் ஆக வேண்டும் ஒரு சட்டத்திறமையாக ஒரு வைத்தியராக ஆக வேண்டும் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் ஆக வேண்டிய நாங்கள் எந்த அளவு என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எனவே அன்பான அல்லாஹு அறியாதே இந்த உள்ளத்திலே ஆழமாக புரானை எடுத்து ஓதக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் முதலாவது பகுதி ஓதுவது இரண்டாவது ஒருவானிலைக்கு ஹைபிள் செய்வது நிறைய பேர் இருக்கிறது ஆபிஸ் மாறு மட்டும்தானே செய்யணும் கண்ணியமானவர்களே எல்லாருக்கும் செய்யலாம் அவங்கள்ட்ட கேட்கிறார யாரா சூழல்லா எனக்கு திருமண வயது வந்து திருமணம் முடிச்சுட்டாங்களே மகர் குடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா இல்லை நாயகம் இரும்பாலான ஒரு மோதிரமாவது கொடுத்து திருமணம் செய்யுங்க மகராக கொடுத்து திருமணம் செய்யுங்கன்னு சொன்னாங்க வெளியமானவர்களே அதுவும் இல்ல யாரா சூழலா அப்போது அந்த மனிதர் சொன்னார் அல்லாவி சூதரே ஏண்ட உள்ள பொருவான்னு இருக்குது என் உள்ளத்தில் அப்புறம் ஆன் இருக்குது கரம் பிடித்துக் கொள்ளுங்க என்று சொல்லலாகோ அலைவசம் ஒளி வைத்தார்கள் அன்பான அல்லாஹூ நடிகார்களே ஒரு ஆண் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பதை யாரும் தனது விடக் கூடாது நிறைய பேர் நினைக்கிறது வாகனம் இருக்கணும் பணம் இருக்கணும் அதுதான் செல்வம் எங்கள்ட்ட இருந்தா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் பணம் எங்கிட்ட இல்லையா நாங்க ஏழ பணத்தை நாங்க இங்க வாங்குறோமா நாங்க கடனாளி பணத்தை நாங்க இன்னத்துல கொடுக்குறோமா நாங்க கொடையாளி பணம் இருக்குது நாங்க செலவழிக்க இல்லையா நாங்கள் கஞ்சன் பணத்தி மீது நான் அதிகமாக ஆசிரிக்கிறோமா நாங்கள் பேராசை பிடித்தவர்கள் எனவே பணம் இருக்கிறேன் ஒரு மனிதன பல கோணத்தில மாற்றும் எனவே பணம் தான் செல்வம் இந்த உலகத்துல உள்ள சிலைப்புகழ் செல்வம் என்று யாரும் நினைத்து கூடாது என்பதை நாம் எல்லோரும் விலகிக்கொள்ள வேண்டும் எனவே கணியமானது சூடாக்கழகைக்குள் செய்கிறது சொன்னார்கள் யாருடைய உள்ளத்துல குருவாழ கொஞ்சமேனும் இல்லையோ யாருடைய உள்ளத்துல அக்குறவாழ்ல கொஞ்சமேனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலரைந்த வீட்டுக்கு சமரென்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே ஒரு பாலடை வைத்துக் கொள்வோம் அதுக்கு பக்கத்திலே இரவிலே நாங்கள் செல்வதை விட பகலிலே கூட செல்ல அந்த அளவு உள்ளத்துல பய வைக்கும் ஒரு வால் இல்லாத மக்களோட நட்பு வைக்கிறது என்ற செய்தியெல்லாம் இப்போதர் சொல்லலாகுவாலை சொன்னார் பாலடை வீட்டுக்கு சமன் எனவே செய்யுங்களை வெளிப்படுத்து கணிமானவர்களே இரண்டாவது பகுதி முடியுமான சூறாக்களை எப்படி செய்யறது காப்பீடு பிள்ளைகளை அவங்க பலர சுவருக்க கூட்டிட்டு போவாங்க அடுத்த குருவானுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒண்ணுதான் மூணாவது கடமை பொருவானுடைய கருத்துக்களை விளங்குற ஓதுறது மூணாவது விளங்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரவாயில்ல சொலுகையில பதினேழு சொல்கின்றோம் சூரா பாத்திகா ஓதுவது பருவு சூறா பாத்திகா ஓதுவது பருவு ஆனா அந்த சூரா பாத்தியா பதினேழு கருத்து தெரியும் சூரா பாத்தியாவுடைய கருத்து தெரியும் எங்களுடைய இமாமனு நாளை மருமையில அல்லாஹ் விடுத்துல எங்களுடைய இமாமனு சொல்ல காத்திருக்கிறோம் அன்பான அல்லாஹு நடிகார்களே எனவே ரமதானுடைய காலம் இந்த காலத்துல சரஜமத்தில் குருவான் எங்கள வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு குரவானையும் சரிஜுமா வாசி முடிச்சு இருக்கிறோமா என்று கண்ணியமானவர்களே சொல்லப்பட்டாங்க ஆனா பேப்பர் இல்ல பார்த்து அழகூடிய ஏடி குரான் குரவான பார்த்தா கண்ணீர் வரும் அழுகுறான துணியாவுக்கு அவண்டி ஆசிராக அழமாட்டாங்க அழுகிறான படைப்பினங்களுக்கு அவண்டி படை திறப்புக்கு அவண்டி அழமாட்டாங்க எனவே அன்பானே குர் ஆன வாசிய நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு அதுல பொதிய வரலாறுகள் சம்பவங்கள் சாதாரணமான வரலாறு அல்ல ஒவ்வொரு சாதாக்களை மாற்றிய வரலாறு சம்பவங்கள் ஒவ்வொரு சாபியங்களை மாற்றிய சம்பவங்கள் அதே இன்றைய உலகத்திலும் பல மனிதர்களை மாற்றிய சம்பவங்கள் நிறைந்த குர் ஆனாக இருக்கிற அன்பான் அல்லாஹும் எனவே ஒரு சரஜமாவை வீட்டிலே வாங்கி ஒவ்வொரு நாளும் அந்த சரஜமாவை வாசிக்க கூடிய மக்களாக நாங்க மாற பாடுபடக்கூடிய பாடுபடக்கூடிய ஜேர்மனிய நாட்டு அறிஞர் முன்னாள் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் அவர் குர்வானை பற்றி சொல்கிறார் ஏனைய சமய நூல்களை எடுத்துக்கொண்டால் சில நூற்றாண்டுகளிலே அதிலே மாற்றங்கள் இருக்கும் ஆனால் கொர்வானை எடுத்துக்கொண்டால் எத்தனை நூற்றாண்டுகள் சென்றாலும் மாற்றம் கிடையாது முதலாவது பிரதி மூணாவது எந்த மாற்றமும் கிடையாது ஏனைய நூல்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே பல பிரதிகளுக்கு மத்தியிலே முரண்பாடு இருப்பதை காண்கின்றோம் ஆனால் குர்வானிலே முரண்பாடு இல்லை என்பதாக டாக்டர் குர்வானை பற்றி சொல்லுகின்றார் அது மாத்திரமல்ல டாக்டர் கீர்த்தமோ பகவானை பற்றி சொல்கின்ற போது வயிற்றிலே வளர்ச்சியை ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியின் போது பல கட்டங்களில் தோல்வியை தலைவினேன் ஆனால் இந்த தோல்வியின் போது இந்த ஆராய்ச்சியை சரியான முறையை முடிப்பதற்கு பொருவானிலே தூரத்து மோமிய உதவியாக இருந்தது என்பதாக டாக்டர் கீர்த்தமோர் பகவானை பற்றி சொல்கிறார் கணியமானே அது மாத்திரமல்ல எப்படி குரவானை பற்றி மாற்று மாசவர்கள் குருவானை பற்றி விளங்கி குருவானை ஆராய்ச்சி பண்ணுகின்றார்களோ இன்று நிறைய பேர் குருவானை விளங்கக்கூடியவர்கள் ஆமாறிருக்கின்றார்கள் அதே போல் டாக்டர் மோரிஸ் புக்கை குருவானை பற்றி சொல்லுகின்ற போதும் அவர் சொல்லுகின்றார் இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் குருவானிலே சொல்லப்பட்ட விடயுங்கள் என்பதாக அந்த மோரிஸ் புக்கையில் என்ற அறிஞர் குருவானை பற்றி சொல்கிறார் அன்பான அல்லாஹன் நினைப்பதை போன்றிருக்கின்ற ஏடு கண்ணியார்களே அண்மையிலே ஒரு கொப்பிசை பாடவர் ஸ்டீவன் தன்னுடைய பேரை யூசுப் இஸ்லாமாக மாட்டிக்கொண்டார் அவர் சொல்லுகின்றார் நான் குடிக்காத மதுபானம் அவர் மதுபானம் பிடித்தே மாந்திருக்கிறார் நான் தொடாத பெண்ணிலே அப்படி என்றால் விபச்சாரத்திலே வாழ்ந்திருக்கிறார் அல்லாஹருடைய கலா எப்படி கிடைத்ததோ அன்று முதல் இதையெல்லாம் விடுவதற்கு சாதாரணமாக விடவில்லை எனவே இதெல்லாம் விட்டுவிட்டு நான் யூசுப் இஸ்லாமுடைய பெயரை மாற்றிக்கொண்டு ஒரு ஈமானிய நெஞ்சமாக வாழ்கின்றேன் என்பதாக அந்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டாம் இஸ்லாத்தை கண்ணி மாணவர்களே நெகட்டி ஸ்டீபன் இஸ்லாத்தை பற்றி விளங்கி வருகின்றார் என்றால் இந்த இஸ்லாத்துக்குள்ளே வராமல் இஸ்லாத்தினுடைய எங்களுடைய இமாமாக இருக்கின்ற இந்த குரானை பற்றி இத்தகைய விளக்கங்களை விளங்கி வைத்திருக்கிறார் என்றால் நானும் நீங்களும் இந்த குஹானை எந்த அளவு படுகின்றோம் அன்பான அல்லாஹு எனவே மூணாவது இந்த குரானுடைய வாசித்து குர்வானுடைய கருத்துக்களை உள்ளத்து கெடுக்க வேண்டும் அப்போது வரும் அல்லாஹு மசூது ரவி அவங்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு சொல்றாங்க யாரோ இப்போது ரவி சொன்னார்கள் ாங்க ஓதுக்கு பின்னால கண்ணீர் அடிக்கிறாங்க சாதாரணமான பதினொரு மணியுமாறு வாழ்க்கை நடத்தினார்கள் பரவான எந்த குறையும் செய்யல நானும் நீங்கள் ஒரு மனைவியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டு எத்தனை பரந்துகளை தவற விடுறோம் அல்லாஹு நிறையார்களே அந்த முகத்தை பார்த்தாங்க பார்த்ததுக்கு பின்னால் ஐபுரம் சொன்னாங்க நீங்கள் ஆணை எவ்வளவு கேட்க வேண்டும் அளவேண்டும் அன்பான அல்லாஹோடையார்களே எனவே மூணாவது ஒரு ஆணுடைய கருத்துக்களை விளங்குவது சர்ஜமாக்களை வாசிப்பது ஒரு கருத்துக்களை விளங்க முயற்சிப்படுவது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை ஆகி அல்லாசு அல்குருவான சொல்லுகின்றான் முசல்லீன் யாரெல்லாம் தொழுகையில பொதுபோக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கேடு என்பதாக பரிசுத்த அலுப்பு சொல்லுகின்றான் எனவே யாரெல்லாம் தொழுகையை பாதாக்கி பாதாக்கி பொருவான ஓடுகிறாங்களோ அலுணவையில் மோசடி செய்யக்கூடிய மக்கள் குறவான ஓதுறாங்கண்டா அலுவலர் மோசடி செய் வியாபாரத்துல போய் செலுத்த விட்டு கலப்படங்களை விட்டு விடையில்ண்டா அவர் குறவான ஊரில் நிறுவையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேடிதான் சொல்லுது எனவே அவங்க ஊரில் குருவானுடைய மதுவா பெற்றுக் கொண்டே இருக்கிறாங்க மோசடி செய்யக்கூடியவர்கள் அளவு நிறைவிலே புரட்சி செய்யக்கூடிய மக்களுக்கு கேடுதான் அவங்க அலந்து நெருத்து எடுத்தா சமனாக எடுத்துக் கொள்ளுவாங்க ஆனா இவங்க அலந்து நெருத்து கொடுத்தா புரட்சி கொடுத்துருவாங்க அலயூன் அவீம் இந்த உலகம் அல்ல உலகம் யோமின் அீம் மகத்தான ஒரு நாள் இருக்கிறது அண்டைக்கு வியாபாரியையும் அண்டைக்கு அந்த பொருளை பெற்றுக்கொண்ட வாடிக்கையாரையும் அல்லாஹுக்கு முன்னால் அல்லா விசாரிப்பான் அந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா அந்தாவுக்கு முன்னால் நீங்கள் இரண்டு சாராறு நிற்க போலே நீங்கள் மறந்து விட்டீர்களா என்ன செய்தி அல்லா பரிசுற்றால் குருவாலை கேட்கின்றான் எனவே வியாபாரத்திலே மோசடி செய்து செய்து குருவானை ஓடினால் குரவான் எங்களுக்கு பதவா செய்யும் எனவே சொல்கிறது நேர்மையாக வியாபாரம் செய்யுங்கள் எனவே அன்பான அல்லாஹு சொன்னார்களே எனவே பொருவானை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் பொருவானை கேட்கின்ற பொழுது கண்ணீர் வெடிக்க வேண்டும் பொருவானுடைய வசனங்கள் சொல்லப்பட்டு அதற்கு கட்டுப்பட வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்க்கை அடுத்ததா கண்ணியமானவரை ஐந்தாவது பொர்வானுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்றுதான் குருவான் இங்கெல்லாம் ஓதப்படுகிறோம் பொருவானுக்கு காதப்படுதோ எங்கெல்லாம் குர்வான் ஓதப்படுவதோ எங்க சாத கொடுத்து அமைதியாவுங்க பேச கூடாது எங்கெல்லாம் பரவாயில் ஓதப்படுவதோ அந்த சந்திர புத்திர பேச அனுமதி இல்லை நீங்க இரக்கம் காட்டப்படுவீங்க ஓதிக்கொண்டிருக்கிறாங்க அல்லாஹுடைய வார்த்தை அப்படியே ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் அமைதியாகித்தான் அல்லாட பேச விட வேற என்ன பேசி அழகான பேச்சாக இருக்கும் எனவே எங்களுடைய பேச்சு நிச்சயமாக அந்த இடத்துல கண்ணியமானவர்களே அது சாதாரணமான விளைவல்ல எனவே சொல்லுகின்றது எனவே நாங்களும் எப்போதும் குரான ஓதை கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்களை பிள்ளைகள் அவங்க கூடிய எல்லா உரிமைகளையும் கொடுக்க வேண்டும் அடுத்தது கண்ணியமானவர்களை சொல்வானுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்றுதான் இறுதியான கடமை ஒரு ஆணை நாங்க ஓதுறோம் ஒரு ஆணை முக்கியமான சூறாக்களாக இப்போது ஒருவானுடைய கருத்துக்களை விளங்குறோம் அதே போல குருவான் எங்களை வாழ்க்கையில கொண்டு வரோம் ஐந்தாவது குரவான எப்படி நாங்கள் செய்றோமோ அத போல இதன் பக்கமாக மக்களை அழைப்பது இந்த குரவான கற்றுக் கொடுப்பதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஜாய் என்பதா அல்லா அனுப்புறா இல்ல சொல்றத போல செல்வாகவும் அழைவசல்ல மகள்கள் சொல்லுறாங்க உங்களிலே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றால் குருவானை கட்டிருக்க வேண்டும் உங்களிலே மிகவும் சிறந்தவர் யார் என்றால் கட்டிருக்க வேண்டும் குருவானை தன்னோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் இந்த குருவான ஒளி கொடுக்க மக்களுக்கு நேர்வலை காட்டக்கூடிய உலகத்திலே நடந்திருக்கின்ற சோதனை என்ன என்றால் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை அதிலும் இலங்கையிலே நாங்கள் அடிபடுகிறோம் நாங்கள் ஏற்றிப்படுகிறோம் என்றால் நாங்கள் இன்னும் மார்க்கத்தை சொல்லவில்லை அதற்கு நான் எப்போ அலை மார்க்கத்தை சொல்லி அடிபட்டார்கள் சொல்லல்லாக அறிவத்த அவங்க மார்க்கத்தை சொல்லி அடிபட்டார்கள் நானும் நீங்களும் மார்க்கத்தை சொல்லாதால் அறிவாங்குகின்றோம் எங்களுடைய வீட்டிலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு பத்து வருடமாக அவர் ஒரு சாரதியாகத்தான் இருக்கிறாரே தவிர அவருக்கு இஸ்லாத்திலே ஒரு தூது கூட போய் தேடவில்லை அவர்களை வேலையாடாக பயன்படுத்திக் கொண்டோம் ஆனால் அவர்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுடைய நல்ல நல்ல நல்ல அகலா பண்பாடுகள் போய் சேரவில்லை அன்பானவர்களை சொல்லலாக அடைவதில் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல அபூர்சா அழிவுகளை உருவாக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் இஸ்லாத்துக்கு ஒரு சோதனை வந்து விட்டால் தங்களுடைய சகாபாக்கு ஒரு சோதனைக்கு வெளியிலே இருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அபூ தாலிபுகளை உருவாக்கினார்கள் இன்று நானும் நீங்களும் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எங்களுடைய பேச்சு எங்களுடைய நடத்தை அபூ ஜகுல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மிகையாகாதே கண்ணி மாணவர்களை இந்த நாட்டிலே அபூஜைகளில் கூடிக்கொண்டு போகின்றார்கள் காரணம் என்ன எங்களுடைய பண்பாடுகள் கெட்டதனால் எனவே பண்பாடுகளை பிரமலானை ஒரு சந்தர்ப்பமாக பிரமலானை எங்கு கெட்டுவிட்ட பண்பாடுகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு சமூகத்துக்குவானை நாங்கள் மட்டும் கற்றுக் கொண்டிருக்காமல் இந்த குரவானை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பொவானுக்கு அவனை பாடுபட வேண்டும் பொவானுக்கு அவன் யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு எங்களால் உதவிகளை செய்ய வலமாக்கள் இருக்கின்றார்களே வலமாக்களுக்கு நாங்கள் உதவி செய்யவேணும் ஆப்களுக்கு நாங்கள் உதவி செய்யவேணும் அவங்களுக்கு நோய்கள் வராமல பாதுகாக்கக் கொள்ளவேணும் ஏனியவர்களை நாங்கள் பாதுகாக்கப் போய் இந்த வலமாக்களை பாதுகாக்கக் கொள்ளவேணும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லாவோட காலத்துல சஹாபாக்கள் அச்சப்பட்டார்கள் ஒரு யுத்தத்திலே வலハவிகளை குறி செய்யப்பட்டார்கள் குர்ஆன் இது நூறு నిండుబడు போய் அச்சப்பட்டார்கள் ஆனால் குர்ஆன் அல்லாஹ் பாதுகாத்தான் அன்பான அல்லாஹல் நடிகார்களே எனவே இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் பொருவானுக்காக அதிகமாக சேவை செய்ய வேண்டிய இந்த பொருவானை கட்டு பிறருக்கு கட்டுக்குறுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பணியை சுமந்தவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம் எனவே அன்பான அல்லாஹல் நடிகார்களே ரமலான் ஒரு சந்தர்ப்பமாக ஆசிக் கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையிலே கிடைத்த மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் ஆக்கிக் கொள்ளுங்கள் வெறுமனையே குர்வானை ஓடி கொண்டு மாத்திரம் சென்று விடாமல் குருவானை படியுங்கள் குருவானுடைய விளக்கத்தை விளங்குங்கள் முக்கியமான சிறந்த சூறாக்களை ஒவ்வொரு நாளும் வீட்டிலே ஓடி வாருங்கள் குர்வானுடைய வாழ்க்கை பிரகாரம் வாழுங்கள் நிச்சயமாக வழிகாட்டியாக இருந்து எங்களை துவருக்கத்துலேயே கொண்டு வந்து கேட்கும் எனவே அன்பான அல்லாஹுள்ளார்களே குருவானுக்காக நீ பாடுபடுவோம் இந்த உலகத்திலே உள்ள புத்தகங்களை நாங்கள் படிக்கிறோம் படிக்கவே நாம் என்று சொல்லவில்லை உலகம் தேவை உலகத்து நடப்புகளை அறிந்து கொள்வது அவசியம் ஒரு ஆணுக்கு அவன் என்னுடைய வாழ்க்கையை யாவன் செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற போதுதான் உண்மையிலே இந்த ரமதானை கண்ணியப்படுத்தியதாக எனவே குரு பெருமதியானது ஆண் மிகச் ஒரு ஏடு செல் அல்லாஹோ அலைவசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதால் செல்வல்லாஹோ அலைவசின் தலைவராக மாறினார்கள் சிறந்த மாதமாகவும் இரவிலே இறக்கப்பட்டதோ அந்த இரவு ஆயுத மாதங்களை விட சிறந்த இரவாகித்திருக்கிறார் எனவே வல்லவன் அல்லஹு இந்த புகானை வாழ்க்கை வாழக்கூடிய கூடிய நல்ல மக்களை உருவாக்கிடுவாய்கல்ல கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக வாழ்க்கை பிரகாரம் ஆழ்ந்து நாளை அமல்கள் எங்களை உரிமைகளை நல்ல முறையிலுடைய சிறப்புகளை விளங்கி அதுக்கு கண்ணியம் கொடுக்க கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக உள்ளத்துல சுமந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்திரத்தில் உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறைமேலா இந்த பொருவான கொண்டு எங்களை மேலும் எங்களை சிறப்பிப்பாயாக வாக்களை ஏற்றுக் கொள்வாயாக